ஸ்தலம் திருக்கழுமலம் திருச்சிற்றம்பலம் பார் கொண்டு மூடிக் கடல் கொண்ட ஞான் நின் நாலஞ்சு புள்ளினம் ஏந்தின என்பர் மதியம் கால் காண்டைச்சடை விரித்தாடும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றுமுண்டோ அந்த நாழி அகலிடமே கடையார் கொடி கலந்திலங்க உடையனுடைய தலை மாலையும் சூடி முகந்தருளி பிடைத்தானுடைய அவ்வேதியன் வாழும் கழுமலத்துள் அடைவார் வினைகளவையழ்க நாடொரும் ஆடுபரேம் திரைவாய்பெருங்கடல் மு குவிப்ப முகந்து கொண்டு நுரைவாய் நுழைச்சியரோடி கழுமலத்துள்ளழுழுந்தும் விரைவாய் நறுமலர் சூடிய விண்ணவன் தன்னடிக்கேன் வரைய பரிசிவை நாடோறும் நந்தமை ஆள்வனவே பதம் வேதங்களோதும் விழுமிய நூல் உரை கில்லரும் பொருள் உள்ளுவே்கில் உலகமுற்றும் இரிக்கும் பறையொடு பூதங்கள் பாடக்கழுமளவன் நிறுத்தம் பழம்படியாடும் கழல் நம்மை ஆழ்வனவே சிந்தித்திருமனமே நினையாமுன்கழுமலத்தை பந்தித்தவல்வினை தீர்க்கவல்லானை பசுபதியை சந்தித்த கால மறுத்துமென்றெண்ணியிருந்தவர்க்கு முந்தே தொழுகழல் நாடொரும் நந்தம்மை ஆழ்வனவே நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடை தாய் அலையும் பெருவெள்ளத்தன்று மிதந்த இத்தோணிபுரம் சிலையில் திரிபுரம் மூன்றெறித்தார் தங்கழுமலவர் அலரும் கழலடி நாடொரும் நந்தமையாழ்வனவே முற்றிக் கிடந்து முன்னீரின் மிதந்துடன் மொய்த்தமரர் சொ கிடந்து தொழப்படுகின்றது சூழரவம் தெற்றே கிடந்து வெங்கொன்றள்துன்றி வெண் திங்கள் சூடும் கற்றைச்சடை முடியார்கிடமாய கழுமலமே உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே அடையும் புனை வந்தடைந்தார் அமரடியை நடையும் விழவொடு நாடொரும் மல்கும் கழுமலத்துள் விடையன் தனிப்பதம் நாடொரும் நந்தமையாழ்வனவே பரவை கடல் லஞ்சமுண்டது ல்லை இப்பார் முழுதும் நிறவி கிடந்து தொழப்படுகின்றது நீண்டிருவர் சிரமப்பட வந்து சார்ந்தார் கழலடி காண்பதற்கே அறவ கழலடி நாள் தோறும் நந்தமையாழ்வனவே கரையடல் சூழ் இலங்கையர்கோன் தன் முடி சிதற தொலைய மலரடி ஊன்றலும் உள்ளம் விதிர் விதிர்த்து தலையாய்கிடந்துயர்ந்தான் தன் கழுமல்காண்பதற்கே அலைய பரிசிவை நாள் தோறும் நந்தமையாழ்வனவே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயக்கி திருச்சிற்றம்பலம்